அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்தே சிமானுவல் இது நட்சணையின் தலைப்பு விளையும் பயிர் மகாத்மா காந்தியடிகள் சிறுவனாக இருந்தபோது குஜராத்தி பாடல் ஒன்றினே கேட்டார் தாகத்திற்கு நீர் தருவதில் ஒன்றுமில்லை தீமை செய்வதற்கும் நன்மையே செய் அதில் உண்மை பொருண்மை உண்டு என்ற அந்த பாடல் இன்னா செய்யாமை அதாவது அஹிம்சை என்னும் கருத்தினை காந்தியடிகளுக்குள் விதைத்தது காந்தியடிகள் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது என்ற ஒரு நாடக படித்தார் அதில் சிறவணன் என்ற இளைஞன் பார்வையற்ற தன் தாய் தந்தையரை காவடியில் தூக்கிச் செல்லும் ஒரு காட்சி இருந்தது அதனை பார்த்து காந்தியடிகள் தாமும் பெற்றோரிடம் அன்பு செலுத்த விரும்பினார் ஹரிச்சந்திரன் நாடகத்தை காந்தியடிகள் ஒருமுறை பார்த்தார் உண்மையை மட்டும் பேசும் அரசன் ஹரிச்சந்திரனை ஒரு பொய்ப்பேச வைக்க வேண்டும் என்பதற்காகவே பல இன்னல்களுக்கு உள்ளாக்குகிறார் முனிவர் விஸ்வாமபுத்திரர் அதனால் ஹரிச்சந்திரன் நாட்டையும் மனைவியையும் ஒரே மகனையும் இழக்கிறான் சுடுகாட்டில் பணிபுரிகிறான் முனிவர் பல்வேறு இன்னல்களை இழைத்தும் பொய் என்று மறுமொழி கூறினான் ஹரிச்சந்திரன் அவனது வாய்மையை நாடகமயிலாக உணர்ந்த காந்தியடிகள் தாமும் ஒரு சத்தியவானாக இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார் சிந்திப்போம் நாமும் நல்ல செயல்களை பின்பற்றுவோம் நன்றி